பண்ண முடியாது வாடையாவிட்டால் வாயு வைக்கம் இல்லை வாடை குளிர்காலத்தில் சென்ற வெயில் காலத்தில் வடக்கு வாயு வைக்கம் இல்லை ஆகாசமிரக்கில் ஒருவருக்கு அவகாசம் இல்லை ஆகாசது ஒருத்தருக்கு இடமில்லா போறோம் இது அஞ்சு பூதங்கள் சமுதாயமாக அணிவிக்கப்படுகிறது மேலும் மாயையும் மாயா பிரதிமரும் இறக்கில் சகல சமயங்களுக்கும் தெய்வம் இல்லை மாய மாயா பிரதி இல்லைன்னு சொன்னால் இந்த சமயவாதிகளுக்கு தெய்வம் இல்லை ஏன்னா இந்த கடவுள் மாயா பிரதிமராக ஈஸ்வரனை வச்சு தான் எல்லாம் விவகாரம் பண்ணுறதே எந்த விவகாரம் சொல்ல ஆர்வம் அனுபவம் சில மாத உருவம் சில அருவருவம் சொல்கிறாங்க கடவுள் எங்கும் நிறைந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறது அது அந்த ஈஸ்வரனுடைய ரச்சனை தான் சொல்கிறது ஆனாலும் எங்கும் நிறைந்திருக்காரு தான் ஆயா அது வந்து எங்கே நிறைந்த தெய்வம் எங்கே இடத்துல தான் இருக்கார் மற்ற இடத்துல கிடையாது அப்படிம்பாங்க இப்படி குழப்பம் இந்த காரணபுரம் தான் காரணமாக இருக்குது அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அவளுக்கு நின்றது எது எல்லாம் தன் தெய்வம் பெருத்து குன்தெய்வம் பிரித்து சொல்கிறாங்க எதுனால அறியாமையினால அதனால் இந்த இலக்கலை மட்டும் இந்த ஓரளவுக்கு எடுத்துக்குவாங்க அருவமாக இருக்குது உருவமாக இருக்குது அருவமே தான் உருவமாகாத ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் உருவமே தான் அருவமாக ஒரு ரெண்டு ஆகமாக ஆம்பாங்க இப்படி சிக்கல் பண்ணுறதெல்லாம் அந்த காணப்படுறது சித்தான் மாயை மாயா காரியமாக ஈஸ்வரனை வயிற்று தெய்வம் இல்லை சமயங்களுக்கு சகல சமயங்களுக்கும் தெய்வம் இல்லைன்னால் பிரமம் இல்லையோ ஒருவருக்கும் அறிவு இல்லை எல்லாருக்கும் அறிவு இருக்குன்னு சொன்னால் பிரமந்தான் காரணம் பிரம அறிவு வடிவம் அப்போ நம்ம கிட்டே இருக்குன்னு சொன்னால் நாமும் அறிவு வடிவம் தான் உணர்றதில்லை ஆகையால் இந்த மட்டும் இந்த எட்டும் எல்லாருக்கும் சமுதாயமாம் எல்லோருக்கும் பொது இனி புருதக் சொல்றார் விருதக் வேறு வேறு சொல்றீங்களா அது எப்படின்னு சொன்னால் ஒருவனுக்கு தோழ சீரம் இறக்கில் எல்லாருக்கும் தோழ சீரம் இறவாதபடினாலும் ஒருத்தன் செத்து போயிட்டால் எல்லாரும் செத்து போனால் எல்லாரும் பொது ஒவ்வொருவன் செத்துக்கா அப்புறம் நாலு பேர் தூக்குறது நாலு பேர் வேணும் இல்லை அவரெல்லாம் செத்து போயிட்டு எல்லாம் வர்றது யாரும் ஜாரும் இல்லை அப்புறம் கூலி வெட்டி உள்ளே போகிறதுக்கு ஆள் வேணும் அதனால அவன் ஈஸ்வரன் தனித்தனியாக வச்சுருக்க காரணம் அதுதான் ஒரு செத்து போயிட்டால் அவனை அடக்க மாட்டதுக்கு ஆள் வேண்டியிருக்கு அழுகிறதுக்கு ஒரு ஆள் வேண்டிருக்கு ம் அப்படி இல்லை அதுக்காக தான் பெருதாக்கு ஒருவனுக்கு தோல் சேரம் இறக்கில் எல்லாருக்கும் தோல் சேரம் இருபது வழினாலும் அது போயிடுச்சு சூஸ்ரீத்தில ஒருவனுக்கு அங்கே வைகல்யம்னா குறைவுன்னு அர்த்தம் வந்தால் எல்லாருக்கும் ஆறாவது வழினாலும் ஆரத்த இருபது ஒருவனுக்கு கண்ணு கூட இருக்கா எல்லாருக்கும் கூட இருக்கா கை நொண்டி எல்லாரும் நொண்டியா கிடையாது அப்புறம் காசு சோடன்னு எல்லாரும் சோடா இருக்காங்க அதனால சூஷத்தில் அந்த இந்திரியங்கள் குறைவுன்னா இந்திரியம் கண்டு போகிறது இல்லை அந்த சூழலை சூட்சமாக சேர்த்து உள்ள இந்திரியங்கள் வெளிப்படுவதில் தடையாக இருக்கிறது அந்த சூழலை தேடி காது கண்ணு அதான் அப்படியே பண்றது எடுத்துட்டாங்க பழப்படி வந்துடும் அதனால் எல்லாருக்கும் அங்கே வைக்கலயம் குறைவு இருந்தால் பாராபடினாலும் முத்தராக இருந்த சுகர் வாமதேவர் முதலியோருக்கு அவித்தியும் ஜீவனும் இருந்து போயிருக்க மற்றவருக்கெல்லாம் அவித்தியின் ஜீவன் இழவாதபடினாலும் அவளுக்கு அவித்தே கிடையாது முன்னே சொல்லப்பட்ட அது பஞ்சக்கவல் இல்லாத காரணம் அது அவித்தே இல்லாததான் காரணம் புலாபத்தை மூலாபத்தை காரணாவத்தை காரியம் எந்த அவித்தையும் கிடையாது அவங்களுக்கு அதோடு அதில் பிரதிபலத்தை ஜீவனும் இல்லை ஜீவன்னால் யார் நான் கர்த்தா போக்தாங்கிறது ஜீவன் நான் அகர்த்தா போக்தே ஆசங்கன்னு ஜீவன் இல்லை அவனே ஒரே ஆபாசனுக்கு ரெண்டு நிலை அவித்தியோடு சம்பந்தப்பட்ட பாகனவர் இருந்தாக்கந்தப்பட்ட ஜீவ பெத்தன் அது பிரம்மத்தோடு ஐக்கப்பட்டு பிரம்மபாவானருக்கு மேனார் ஜீவமுத்தன் அவனா வித்தியாசம் இல்லை ஞான ஞானிகளுக்கு இல்லையா இந்த ஆபாச இருக்கிற நிலை என்னன்னா அஞ்ஞான காலத்தில் அவனுக்கு பந்தப்பட்ட அதே அவனே அதே ஆபாசனே ஞானகாலத்தில் விடுபட்ட பாவனையும் வந்துடுது பிறகு அதிஷ்டத்தை ஏகச்சோட விஜயமூர்த்தியில தான் அது வரைக்கும் இந்த பாவனையோடு விவகாரம் பண்றான் சாந்தபுரங்கிற பாவனையோட விவகாரம் பண்றான் அதனால கவலை வந்து விடுபடுறான் அவைத்தியம் இல்லை ஜீவனும் இல்லை ஆக இறந்து போயிருக்க மற்றவருக்கு எல்லாம் அவைத்திய நிர்வாகப்படினாலும் அந்த இருபத்தி எட்டும் இருபத்தேழு தத்துவங்களும் அவன் அவனுக்கு விருதுக்கு என்பதிலே சந்தேகமே இல்லை இப்படி விளக்கம் கொடுத்தாச்சு அடுத்த பேரா பார்க்கணும் பதினெட்டாவது பேரா இவருக்கு முன்னாலே அந்த இருபத்தி தத்துவங்கள் அவனவனுக்கு விருதுக்கு சொல்லி முடிச்சார் அதை பற்றி விளக்கிறார் இந்த தத்துவங்கள் முப்பத்தி ஆறில் எப்போதும் தானாகவே காணப்படுகின்ற தத்துவம் ஒன்று எப்போதும் தனக்கு அந்நியமாக காணப்படுகின்ற தத்துவங்கள் ஏழு தானாகவும் தனக்கு அந்நியமாகவும் அனுபவிக்கப்படுகின்ற தத்துவங்கள் இருபத்தெட்டு என்று பிரிக்கிறார் அவர் எங்கன வேணில் அது எப்படி சொன்னால் அவஸ்தாத்திரியை சாட்சியாரிக்கின்ற பிரம்ம சைதன்யம் எல்லாவஸும் தானாக விளங்குகினாலும் மற்ற தத்துவங்கள் போல தனக்கு அந்நியமாக விளங்காதபடினாலும் அந்த பிரம்ம ஒன்றுமே தானாக காணப்படுகிறது எது அனுபவம் அவஸ்தாத்திரியம் ஜாக்கிர சொப்பனை சுளுத்தி இந்த மூன்று அவஸ்தைகளும் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு எல்லோருக்கும் இருக்கு என்னுடைய அடுத்து வீட்டுக்காரன் தான் இருந்தான் சொப்பனத்தில் எனக்கு ஒன்றும் தெரியாது அவனை தான் கேட்கணுன்னு யாரும் சொல்கிறதில்லை நான் சொப்பனம் கண்டேன் நான் சுழித்திருந்தேன் நான் ஜாக்கிரத்தில் இருக்கிறேன் என்று மூன்று அவசியர்களும் நான் நான் என்று அனுமானிக்கப்படுகிறது விவரிக்கப்படுகிறது அப்போது அந்த பிரம்ம செய்தின்னு சொல்லக்கூடிய நான் என்று சொல்லக்கூடிய இருப்புத்தன்மை சித்திக்கது அதோடு பிரமில்லையே ஒருவருக்கு அறிவில்லை சொன்னார் அப்போது நான் அறிகிறேன் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறேன் அறிவும் இருக்கிறது சித்தது சுச்சித்து சுலுத்தி அனுபவத்தில் ஆனந்தமும் இருக்குது அதனால் சச்சி ஆனந்த அது பிறகு சிறவும் நான் இருக்கிறேன் என்ற நிச்சயம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது விசாரப்படுத்து சொல்கிறது தான் மற்றவங்க இருந்தாலும் கூட அவசர தெரியாது அதனால் இந்த ஒரு தத்துவம் எல்லாருக்கும் தானாக காணப்படுகிறது அணிவிக்கப்படுகிறது என்று யோசிக்கணும் அதன் பிறகு தானாக காணப்படு போன மாயை மாயா பிரதிபர் ஆக ஏழும் த தொழிலான வெட்டு கொத்து உணவு பஞ்சகிருத்தியம் தசாவதாரம் முதலியன முதலானவை ஒரு காலம் தன்னுடைய தொழிலாக காணப்படாதபடினாலே தனக்கு அந்நியங்கிறே அல்லாமல் தானாக மாட்டா இது விளக்கம் சொல்கிறார் பஞ்சபூதங்கள் அது நாம் வெட்டுறோம் கொத்தரோம் உணவு செய்கிறோம் அது நமக்கு அன்னி தான் செய்கிறோம் வழியாக தானாக இல்லை எல்லோருக்கும் அது அதுதான் அவருடைய தொழில்கள் பிரித்திவிக்கு தாங்கும் தொழில் அப்போவுக்கு பிண்டிகரித்தல் அக்னிக்கு தகித்தல் வாயுவுக்கு உணர்த்தல் ஆகாசுக்கு இடம் கொடுத்தல் அஞ்சு தொழில் அஞ்சுக்கு இந்த அஞ்சு தொழில் அது செய்து நாம் செய்கிறது இல்லை தனியாக தான் இருக்கு ஏன் காற்றே காணால் எங்கே வேட்டுக்கு காயப்போகிருக்கே அப்படிங்கிறாங்க தனக்கு கன்னிமாய் நல்லா தெரியுது இந்த அஞ்சி விபூதங்களும் தனக்கு அன்னியும் நல்லா தெரியுது அதனால் அஞ்சு தனி அதன் பிறகு மாயை மாயாக காணபுறமும் தனி தான் யாரும் நான் தான் மாய என்றும் நான் தான் ஈஸ்வன் சொல்லதில்லை அதனால் பஞ்சகரித்தியம் அவர் செய்கிறது பஞ்சகரித்தியம் இரு சம்மாரும் அழைக்கிறோம் திரோபாவம் படைத்தல் காத்தல் அழைத்தல் அருளல் மறைத்தல் அதன் பிறகு முதலானவை ஒரு காலம் தன்னுடைய தொழிலாக காணப்படாது அப்படின்னாலே தசாதாரம் பண்ணுறார் பிராணரீதியில் மகாலட்சுமி சொல்லப்படும் இங்கே காணப்பறம் தான் பண்ணுறார் அவர் தான் அவருடைய அம்சமாகிய விஷ்ணுவுக்கு உத்தரவு போடுறார் நீ பத்து எடுப்பாயாக அப்படின்ட்டு அவர் செய்கிறார் மேலே பெரிய முதலாளியாக தன்னுடைய கீழ்பட்ட மேனேஜர்கள் உத்தரவு போடுவாங்க அவங்க தான் காரியம் மேனேஜ் முதலாளி செய்ய மாட்டார் ஆனால் முதலாளி பார்த்து தெரியாது மக்களுக்கு இந்த மேனத்துக்குதான் தெரியும் இவரைதான் நிர்வாகம் பண்ணுறாங்க முதலாளி பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க அப்படி போல் கலபுரம் வச்சு பற்றி யாருக்கும் தெரியாது காரிபுரம் இருந்தும் தெரியும் அதனால் காரி காரிபுரம் விஷ்ணுவின் மூலமாக அவரே தான் பத்து எடுக்கிறார் இப்போ பணம் இருந்து ஆனால் அவர் கொடுக்கல வாங்கன்னு செய்கிறதில்லை காசியர் வச்சிருப்பார் அவர்தான் எல்லாம் வர சில வச்சிருப்பார் அவர் தான் இருந்தாலும் அவருக்கு பணமும் உரிமை கிடையாது முதலாளிதான் உரிமை அவருக்கு அவருக்கு காசு தரதே இல்லை அதனால் இருக்கிற பணம் போற அவர்தான் அப்படி போல் இறைவன் எது செய்யலைனாலும் கூட செய்கிறவங்க மூர்த்திகள் காரிப்பிரம்தான் அவர் செய்கிறது அது தசா அவதாரம்னு சொல்கிறது அவதாரங்கள் காணப்பணத்து அவதாரங்கள் தான் புராண வீதியில் விஷ்ணு அவதாரம் சொல்லப்படும் விஷ்ணு அவதாரம் தான் மேனேஜர் தான் செய்கிறாரு ஆனால் முதலாளி செய்கிறதாக அர்த்தம் அப்படியே மேனஜர் உரிமை கிடையாது அப்படி போல ஒரு காலம் தன்னுடைய தொழிலாக காணப்படாதபடினாலே தனக்கு அந்நியங்களில் அல்லாமல் தானாக மாட்டா என்று நிச்சயம் செய்கிறேன் ஏழு தத்துவங்கள் எப்போ தனக்கு அந்நியம்தான் மற்றும் இருபத்தி எட்டு தத்துவங்கள் உள்ளே நான் பிராமணன் நான் சத்திரியன் நான் வைசியன் நான் சூத்திரன் இது வர்ணபேதம் நான்கு பிரிவுகள் பெரும் பிரிவுகள் உட்பிரிவுகள் அனந்தம் அதன் பிறகு இது வந்து பிறப்பாலே நிர்ணயிக்கப்படுகிறது இப்போது மனது நாள் நினைக்கப்படுகிறது நான் பிரம்மச்சாரி நான் கிருஹஸ்தன் நான் வானப்பரசன் நான் சன்னியாசி இதெல்லாம் மனபரிவாகம்தான் அது நாலு வருணங்கள்லையும் நாலு ஆசிரமங்களும் உண்டு நான் ஆண் நான் பெண் இது எல்லோரும் போது இந்த உலகத்தில் உள்ள ஜாதிகள் ரெண்டே தான் ஆண்பெண் ஜாதி ரெண்டு தான் அந்த அதன் பிறகுதான் ஜாதிகள் பெரியிறதெல்லாம் நான் கருவல் சிவலை கட்டையன் நெட்டையன் நான் பருத்தேன் இழைத்தேன் என்று தானாக வழங்குகின்ற சோழ செய்கிற ஆறு தத்துவங்களும் எல்லாருக்கும் தானாக வழங்குது ஆனாலும் மற்றொரு வேலையிலேயே தனக்கு புறம்புப்பட்டு என் மாடு என் கன்று என்றார் போல என் சரீரம் பருத்தது என் இழைத்தது நரைத்தது என் சரீரம் பிறந்து இத்தனை நாளாயிற்று என்று நான் வேறு தோலை செயலம் வேறு வேறாக வழங்கின்றபடினாலும் இது உள்ளத்தில் பார்க்கலாம் எனக்கு வயிறு வலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன்னார் அப்ப இந்த வயிற்றுக்கு தான் வழி அவன் அப்படிங்கிறேன் எனக்கு காய்ச்சல் இருந்தான் என்ன தான் உடம்புக்கு காய்ச்சல் வந்து வளம்பே இழைச்சி போச்சப்பா இப்படி ரெண்டு இருந்தாலும் கூட விசாரம் கிடையாது அவச்சார திசையில் குழப்பிற்கிடாங்க அதுதான் இங்கே சொல்கிறது அப்படி தோழசேரம் வேற வழங்குகின்றபடினாலும் அதன் பிறகு சுழ் சேர்த்து சொல்கிறார் நான் கண்டேன் கேட்டேன் தொட்டேன் போகித்தேன் கொடுத்தேன் வாங்கினேன் நடந்தேன் புசித்தேன் சிந்தித்தேன் நிச்சயித்தேன் இந்த பஞ்சத்திற்கு ஜீவித்தேன் என்று தானாக வழங்குகின்ற சுச்சரித்த தத்துவங்கள் இருபதும் இருபது தத்துவங்கள் விவகாரம் பண்ணுறோம் ஞானியேந்திரி விவகாரம் அஞ்சு கருமேந்திரி விவகாரம் அஞ்சு அப்புறம் அந்த கண்ணு விவகாரம் அஞ்சு பண்ணுறோம் அப்புறம் வாயு விவகாரம் நான் பலவான் பலகீனன் இதெல்லாம் நான் இந்த பஞ்சத்திற்கு ஜீவித்தேன்னு சொன்னால் அந்த கண்ணு விவகாரம் அகங்காரத்தின் விவகாரம் அது கெட்டிக்காலத்திலும்னு அர்த்தம் பஞ்சந்த பஞ்சமந்த தானாக வழங்குகிற சூட்ச சேவை தத்துவங்கள் இருப்பதும் மற்றொரு வேலையிலே தனக்கு புறம்பட்டு என் வீடு என் விடமே என்றார் போல் உலகத்தில் வீட்டுக்குள்ள குடி இருந்தாலும் கூட நான் வீடுன்னு சொல்ல மாட்டான் அப்புறம் சொத்து சுகம் இருந்தாலும் என்னுடைய நகை நான் நகை நேரம் சொல்லுவாங்களா நகை போட்டிருக்கேன் சட்டை எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கேன் என் சட்டை அம்மா நான் சட்டை நேரம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டான் தனி பொறம படம் நல்லா தெரியுது அதுபோல இங்க தெரியதில்லை இது விசாரதிஷ்டி தெரியவடிய தோளதிருஷ்டி தெரியாது அதனால் தோளதிருஷ்டிக்கு எப்படி தெரிகிறதோ அப்படி போல இங்கே விசாரதிஷ்டிக்கு தெரியுதுன்னு சொல்ற என் வீடு என் உடைமை என்றால் போல என் கண் என் காது என் மூக்கு என் நாக்கு என் கை என் கால் என் மனம் என் புத்தி என் அகங்காரம் என் சித்தம் என் பிராணம் என்று தானாக நான் வேறு அவைகள் வேறு வேறாக வழங்குகின்றபடினாலும் தானாக இருந்து வேறா போச்சு எல்லாம் என் கண் என் காது என் காதுக்கு வலி என் காது இருக்க சோடா போச்சு என் கண்ணு மங்கி போச்சு அப்படிங்கிறான் கண் என் கண்ணுக்கு ஆபரேஷன் சொல்றாங்க நான் ஆபரேஷன் சொல்றதில்லை தனக்கு புறம் போட்டு நல்லா விவகாரம் செய்கிறோம் ஆனாலும் விசாரதிஷ்டி இல்லை விசாரதிஷ்டையில் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கு நான் அறிவேன் அறியேன் என்று தானாக வழங்குகிற அஞ்ஞானமும் எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா என்று சொல்லுவாள் சில தெரியும்பாங்க இது அஞ்ஞானத்தின் காரியம் சீதா பாசனம் சிதாபாசன அறிவேன் அப்படிமா அஞ்ஞானம் அறியேன் என்று சொல்லுவோம் இந்த மற்றொரு வேலையில் தனக்கு புறம்பட்டு என் ஞானம் என் ஜீவன் எனக்கு ஞானம் இல்லை அஞ்ஞானம் அதனால் மறைஞ்சு போச்சு என் ஜீவன் அப்படிங்கிறான் என்னுடைய ஜீவனானவன் இப்படி கஷ்டப்படுத்துகிறான் அப்படிங்கிறான் வழங்க கண்டபடினாலும் இந்த இருபத்தி தத்துவங்களும் தானாகவும் தனக்கு அந்நியமாகவும் வழங்குகளை சேர்த்தான் அப்படி இந்த இதை பற்றி என்ன அடுத்த வேறாவில் சங்கை சீச்சையுடைய சங்கை ஏற்படுதுன்னு சொல்கிறார் இப்போது பத்தொன்பதாக முன்னே தானாக எப்போதும் இருப்பது ஒன்று தனக்கு அன்னிமாய் எப்போதும் இருப்பது ஏழு என்றும் தானாக அன்னிமாய் விவரிக்கப்படுகிறது அனுமதிக்கப்படுகிறது இருபத்தி என்று சொல்லி முடித்தார் அவர் விளக்கம் கொடுத்தார் இப்போ சிசியனுடைய கேள்வி இதில் அவர் பதில் வரும் இப்படி சொன்ன குருவை பார்த்து சீடன் கேட்கும்படி இந்த இருபத்தி எட்டு தத்துவங்களும் தானானால் சாட்சியைப் போல ஒரு தன்மையாக தோற்ற வேண்டுமே அல்லாமல் பஞ்சபூதங்களைப் போல தனக்கு அன்னியமாக காண கணக்கில்லை இந்த இருபத்தி எட்டும் தனக்கு அன்னியமேயானால் எப்போதும் புறம்புபட்டியே இருக்க அல்லாமல் தானாக வழங்க கணக்கில்லை காணுமாய் தனக்கு அனிமாய் இருக்கும் என்கின்றது என்கிறது இழுத்தாயுத்தன் என்றால் போலும் வெள்ளாள தீட்சிதன் என்றால் போலும் விருத்தமாம் என்னும் சங்க ஒன்னும் தானாக இருக்கணும் இல்லை தன்னைக்கு அனிமா இருக்கணும் இது என்ன இது ரெண்டும் சேர்ந்திருக்குன்னு சொல்றீங்களே வெள்ளாள தீட்சிதன் இழுத்தாயத்தன் போல இருக்கு வெள்ளாள தீட்சிதன் அப்படி என்ன வெள்ளாளர் என்ன விவசாயிகள் தீட்சிதன் என்ன சிதம்பரத்துலேயே போச்சை போன ரெண்டுமே ஒன்றாகுமா விளையாடு தீட்சிதன் இருட்டு ஆதித்தன் ஆதித்தன்னா சூரியன் பிறகு காசுவடியாக இருக்குது பகல் காலங்களில் அப்புறம் அது இருட்டாகவும் இருக்காக்க சூரியன் கிட்ட இருட்டேது அது இட்டு போக்குறவாச்சே சூரியன் ஒருபோதும் இட்டு பார்த்தே கிடையாது அந்த ஒடி போகுத பார்க்குறது அப்படிப்பட்டிருக்கும் போது நீங்கள் வந்து என்ன எப்படி பேசுகிறீங்களே ஒன்றுக்குன்னு விரோதமாக இருக்கேன்னு சீசன் வண்டியும் கேள்வி அதற்கு இப்போது பதில் சொல்றார் பரமார்த்தமாக தான் என்கின்றது ஒரு வகையும் அத்தியாவசியத்தினாலே தான் என்கின்றது ஒரு வகையுமாக இரு வகையும் உண்டு உலகத்திலே உண்மையிலே சொல்றது உண்டு பொய் சொல்றது உண்டு ரெண்டும் உண்டு பொய் மெய் உலகத்திலிருக்கு இல்லை உண்மை சொல்றது ஒன்று உண்டு பொய் சொல்றது உண்டு அதே தான் இங்கேயும் உண்மையாக சொல்றது ஒன்று பொய் சொல்றது ஒன்று உள்ள ரெண்டு கலந்துருக்கு ஏன்னா பிரமம் மெய் மாய பொய் ரெண்டு கலப்பு தானே இப்போ பிரபஞ்சம் ரெண்டு இருக்கும் தானே செய்யும் அதனால எல்லாம் உலகத்துக்கு பிற பொ இருக்கிறது அதில் மெய் அதிகமாக இருந்தவரை கொஞ்சம் சௌகரியம் இருக்கும் பொய் அதிகமாக போய் துக்கம் இருக்கும் அதுதான் வித்தியாசம் பொய்க்கு ஆதிக்கம் கொடுத்தோம்னா துக்கம் மெய்க்கு ஆதிக்கம் கொடுத்தாக்கா சுகம் வரும் ரெண்டு கலப்பு எப்பவுமே அதான் சொல்கிறேன் அத்தியாசத்தினாலே அத்தியாசம்னா அத்தியாசம் அத்தன்னா ஒன்றன் மேல் இருப்புன்னு அர்த்தம் இல்லாத இடத்துல தானால் தான் இருக்கிறது தனது அபாவாதிகரணத்தில் தனது அவபாசம் அத்தியாசம் இலக்கணம் ஆயுஷ்டானத்தில் இசவசத்தையுடைய அவபாசம் அத்தியாசம் இலக்கணம் உண்டு இது ஆயுஷங்கருடைய இலக்கணம் உண்டு இது இலக்கணம் அதனாலே தான் இல்லாததால் தான் தோற்றுவது பழுதியில் பாம்பே இல்லை பழதி மேலே பாம்பு இருக்கும்போது தோற்றுது கனால் ஜலமே இல்லை ஜலக்கு தான் தோற்று அப்படி இதுதான் அத்தியாச அத்தியாசத்தினாலே தான் என்கின்றது ஒரு வகையும் இப்படி ஒரு வகை ஆக அத்தியாசங்களை பற்றி முன்னக்கூட சொல்லியிருக்கு இப்போ சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது பொதுவாக அத்தியாசம் பண்ணாலே ஒன்று இல்லாத இடத்துல ஒன்று தோற்றுவது இங்கே அது எப்படி ரெண்டு விதம் அது பிரியலை அர்த்தாத்தியாசம் ஞானாத்தியாசம் ரெண்டு பெரிய அர்த்தம் என்ன பொருள் ஞானம் பொருளுடைய விளக்கம் உதாரணமாக படுதையில் பாம்பு பாம்புங்கிறது பொருள் பொய்பொருள் பொய்பாம்பு அது அதே மாதிரி பொய் பாம்பு ஞானம் அது அது ஞானாத்தியாசன்னு பேர் அது அத்தியாசம்தான் ரெண்டு அத்தியாசம் அதில் ஞானாத்தியாசம் ஒன்று தான் எந்த பொய்ப்பொருள் தோட்டினாலும் அந்த பொய்பொருள் ஞானம் உண்டாயிடும் அர்த்தத்தியாசத்தை ஆறு விதமாக பிரிக்கிறாங்க சம்பந்த வித்தியாசம் கேவல சம்பந்த வித்தியாசம் சம்பந்தம் செய்த சம்பந்த வித்தியாசம் கேவல தர்ம அத்தியாசம் தர்மம் செய்த தர்மிய அத்தியாசம் அணிவன் வித்தியாசம் அணிவராத்தியாசம் ஆறாக பிரிக்கிறது உண்டு ஆனால் எல்லாம் சேர்த்து ரெண்டே விதம் தான் சொரூபாத்தியாசம் சம்ஸர்கத்தியாசம் இரண்டு அடங்கிவிடும் விளக்கம் தெரியறதுக்காக ஆறாக பிரிக்கிறது உண்டு அது இப்போ இந்த ஆறாக நான் பார்க்கலாம் எது எதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு பார்க்கணும் சம்பந்த அத்தியாசம் முதல்ல சம்பந்தம் கேவல சம்பந்தம் சம்பந்தம் மாத்திரம் நடத்தும் நான் மனிதன் அப்படிங்கிறோம் நான் மனிதன் அப்படின்னு சொல்லும்போது ஆத்மா மனிதத்தன்மை உடையதில்லை ஆனாலும் நான் மனிதன் அப்படிங்கிறோம் அப்ப என்னாச்சு ஆத்மாவுடைய சம்பந்தம் அந்த மனிதன் தன்மையில் ஏறி இருக்கு அதுதான் சம்மத சம்மத வித்தியாசம் கேவல் சம்மத வித்தியாசம் மனிதன் யான் அப்படின்னு சொன்னால் மனிதன்யன் சொல்லக்கூடிய தன்மையும் மனிதனும் ஆத்மாவில் ஏறி இருக்கு இது சம்ம செய்ய சம்மத இது உதாரணத்தில் எப்படி இது வெள்ளி சொல்லும்போது இது அப்படிங்கிறது பொய்ப்பொருளுக்கும் மெய்ப்பொருளுக்கும் பொது சொல் அது ஆதாரமாக இருக்க ஒரு வஸ்துவை குறிக்கக்கூடிய பொது சொல் அது இது பாம்பு இது கழுதை இது இது முட்டை இது வீடு இது வாசனை சொல்லவும் இதுன்னா ஒரு பொது ஒரு பொருளை சுற்றி அறியக்கூடிய ஒரு சொல் அது இது இது வீடு புத்தகம் இது இதுங்கிறது ஒரு சுற்றி அறியறதுக்காக ஒரு பொது அப்படிப்பட்ட பொது இது பழு ஏதாவது கிழிஞ்சல்னு சொல்கிறோம் இது கிழிஞ்சல் அன்னு சொல்லும்போது அது உண்மை அது கிழிஞ்சல்னு சொல்லாமல் இது வெள்ளின்னு சொல்கிறோம் வெள்ளின்னு சொல்லும்போது அது கிழிஞ்சலில் வெள்ளியே க ஏற்றுறோம் அப்போ சம்பந்தம் வெள்ளி இருக்குது சம்பந்தம் மட்டும் இருக்கு வெள்ளி இது அப்படின்னு சொல்லும்போது வெள்ளியா வெள்ளியினுடைய சம்பந்தமும் வெள்ளியினுடைய தோட்டமும் அந்த கிளிஞ்சியில் ஏறி இருக்கு இது சம்மசகி சம்மந்த வித்தியாசன்னு பேர் அதே தான் இந்த ஆட்டாந்த இப்போ சொன்னது மனிதன் நான் மனிதன் மனிதன் யான் நான் அப்படின்னு சொல்லும்போது இது சம்மந்தம் சம்மசகி சம்மந்த வித்தியாசன்னு பேர் இது அது அதனால தான் இங்கே நான் கட்டையன் நான் எட்டயன் நான் கருப்பன் சிவப்பன் கருப்பன் சிவப்பன் நான் கட்டையன் எட்டயன் சொன்னதெல்லாம் அதுதான் இதெல்லாம் சம்மத வித்தியாசம் அதன் பிறகு தர்மாத்தியாசம் கேவல தர்மாத்தியாசம் தர்ம சீர் தர்மீ வித்தியாசம் சொல்வது அது எப்படின்னு சொன்னால் கேவல தர்மாத்தியாசம்னா செம்பரத்தை பூவுடைய நிறமானது படிகத்தில் ஏறு இருக்கும் அது வெள்ளை நிறம் அதில் சேப்பு பூடைய தூரமாக இருக்கிற பூடைய நிறம் பட்ட உடனே சேப்பா தெரியும் படிகம் செம்மை அப்படிங்கிறோம் அப்படி சொல்லும்போது படிகமானது சிவப்பு கிடையாது வாஸ்தவம் சம்பந்தம் மாத்திரம் அர்த்தம் அப்படி போல தாக்காந்தத்தில் நான் சிவப்பன் நான் பிராமணன் பிராமண தர்மத்தை இவன் ஏற்றிக்கிறான் பிராமண சம்பந்தம் சம்மந்த நான் பிராமணன் ஆத்மாவுடைய சம்பந்தம் பிராமண தன்மையிலையும் சிவப்பு நிறங்கள் அந்த தர்மத்திலே ஏறுது தர்மம்னா பண் அந்த தர்மத்தில் தர்ம வித்தியாசம் அதன் பிறகு தர்ம சர்ம வித்தியாசம் அது எப்படின்னு சொன்னால் நான் கர்த்தா நான் போக்தா அப்படிங்கணும் கர்த்தா போக்தான் அந்த கருணத்தில் உண்டு ஆத்மாவது அப்போ நான் கர்த்தா போக்தான்னா அந்த காரணமும் அந்த காரண தர்ம கர்த்தா போக்தான் ஆத்மாவில் சம்பந்தம் ஏறுது அப்பசம்மாவ தர்மா இந்தியன்டையாது அந்த கண்ணுக்கு தப்பு இல்லை நான் கூட சொல்லும் போது அந்த சொன்ன சேப்பு திறமை உடம்புல தான் இருக்க தர்மம் சொல்ற செய்ய வேலை துக்கத்துக்கு எது தர்ம செயல் தர்மமும் தர்மியும் அந்த கர்ணம் தோண்டிய அந்த கர்ணம் சூட்சமானதுனால ஆத்மா சம்மந்தப்படுது அதில் கர்த்தா தன்மை சம்மந்தப்படுது அது தர்மம் சரி தர்ம வித்தியாசம் சம்மந்தப்படுது அதன் பிறகு அன்வன் அதாவது தப்தாய பண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க இரும்பு நெருப்பு கொல்லம்பட்டையில் இரும் போட்டு எடுத்து வச்சு திறச்ச இருக்கும் இரும்பு சரி நெருப்பு நீளமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நெருப்புக்கு நீளத்திறன்மை கிடையாது நம்ம உயரம் அப்போ என்னாச்சு இரும்பினுடைய நீளத்தன்மை நெருப்பில் ஏறு இருக்கு அப்போ ஏறு இருக்குன்னு சொன்னாக்க இது என்ன வித்தியாசம் இது அந்நிய வித்தியாசம் ஒன்றின் தன்மை ஒன்று ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அதே போல் அது சேப்பிட ஆறி போயிடும் தொட்டம் பண்ணால் சுடும் இரும்பு சுடுதான் சுடுமா இரும்பு இரும்பு சுடாது அப்போது நெருப்பும் நெருப்பினுடைய சம்பந்தமும் இரும்புல ஏறு இருக்குது அந்த நெருப்புல இரும்புடைய சம்பந்தம் மட்டும் தான் இருக்கு நீளமாக இருக்கு நெருப்புங்கிறது இது அந்நியாதான் இப்போது அஷ்டாந்தத்தில் நான் இருக்கிறேன் என்பது உள்ளதுதான் அதாவது நான் இருக்கிறேன்ங்கிறது ஆத்மாவுடையது அப்படி இருக்கும்போது சரி நான் உட்காந்துக்கே தெரியல ஆத்மாவுடைய சம்பந்தம் சைரத்தில் ஏற்று பார்க்குறேன் நான் போகிறேன் நான் வருகிறேன் ஆத்மாவில் ஏற்றி பார்க்கறது அப்புறம் நான் அறிவாளி அறிவாளிங்கிற ஆத்மாவில் தான் இங்கே இதில் ஆத்மா இது இதில் ஏற்றி அந்த காலத்தில் நான் புத்திசாலியாப்பா எனக்கு தெரியாதா அப்படி இதில் ஏற்றி பார்க்கறது அப்புறம் ஆத்மா சூடியமாக அந்த காலம் துக்க நான் துக்கிங்கிறான் இதனுடைய தர்மம் அதுக்கு வருது இது தர்ம தர்மசக்தி தர்ம அது வரு துக்கி என்ன போங்க பாடுப இந்த மாதிரி கட்ட இதுவரைக்கும் எப்படி வந்து அந்த பயிலு செஞ்ச வேலை தான் அதிமொழியில் வந்துருச்சு அதனால அவன் திருதான் இவன் பாவகர ஒத்துக்கிறது இல்லை அப்புறம் அதனுடைய அந்த கலந்து போச்ச அப்புறம் ஆத்மாவோ அபரிச்சின்னம் பரிச்சின்னம் நான் அஞ்சடி ஆறு அடி உயரம் இருக்கேன் ஐம்பது அறுவது கிலோ எடை இருக்கேன் பத்து பதினஞ்சு இருபது முப்பது மீட்டர் மில்லி மீட்டர் சுற்றிருக்கேன் இப்படி ஒரு திட்டம் போடுறோம் பரிச்சனை பற்றி ஆத்மாவும் நகண்ட தச்சா அந்த பெருமா அதில் போய் இந்த பரிச்சனை பற்றி காட்டுறது சரீரம் இது அந்நியனைத்தேசன்னு பேர் அது இது ரெண்டு அது ரெண்டே போகும் அது அதுலேயே இதில் அதில் அன்னியலைச்சேஸ் இப்படி அதன் பிறகு அநிதராத்தியாசம் அநிதராத்தியாசம்னா சம்பந்தம் அதாவது சொரூபாத்தியாசம் சமஸ்கிருத அந் சொல்கிறது சொரூபாத்தியாசம்னா ஒரு பொருளும் அதை எப்படி சம்ம சம்பந்தித்தான்னு சொல்கிறோம் அதே தான் இன்னைக்கு சொல்வது ஒன்று மட்டும் சேர்த்துக்கிறது அது நான் இருக்கிறேன் அதாவது வெள்ளி என்று சொல்வது அவ் பாம்புன்னு சொல்லுவாங்க இது பாம்புன்னு சொல்கிறது இல்லை இதுவும் சேர்க்கறது இல்லை இங்கே வெள்ளி அல்லது பாம்பு அப்படின்னு பொதுதான் சொல்கிறது இது அநீரத்தியாசம் பேர் அடிப்போல் நான் போனேன் வந்து சொல்கிறது இல்லை போனேன் வந்தேன் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது நான் சேர்க்கறது இல்லை அதில் இது அநீர் பேர் இப்படி ஆறு அத்தியாசங்கள் வாழ்க்கையில் அன்றாட நிகழ்ச்சியில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது விசாரம் பண்ணுறதில்லை பண்ணாததுனால என்ன ஆச்சு இந்த இருபத்தி ஏழு தத்துவங்கள் ஒன்றாகவே அணிவிக்கப்படுகிறதே ஒழிய இது என்ன நீ சொல்கிறது ஈட்டு அதித்தன் போலவும் விளையாள் தீட்சம் இருக்குன்னு கே திச்சன் கேட்கறது இடம் இருக்குது அதனால தான் வித்தியாசங்கள் இலக்கண சுருக்கம் தான் உனக்கே சொன்னான் இதை சுருக்கம் இந்த அத்தியாசத்தை பற்றி மதவாதிகள் ரொம்ப வித்தியாசம் சொல்லுவாங்க அதை பற்றிலாம் கையெழுத்துல பெரிசாம ரொம்ப மறுத்து இருக்குது கியாதின்னு சொல்கிறது கியாதியென்னா சொல் ஆத்மா கியாதி அனிதா கியாதி சத்யசத் கியாதி அணிவசினி அணிவகு கடைசிது அப்புறமேல அக்கியாதி பாரம்பரிய விதிப்பு பார்த்தோம்ன்னா தான் விளக்கம் ஏற்பட விளக்கம் சொல்லப்படுகிறது அதுதான் சொல்கிறேன் பாரமார்த்திகமாக தான் என்கின்றது ஒருவகையும் அத்தியாசத்தினாலே தான் என்கின்றது ஒருவகையும் ஆக இருவகையும் உண்டு சாட்சி சைதன்யத்தை தான் என்கின்றது பாரமார்த்தியமே அல்லாமல் உபசாரம் அல்ல எப்போது நான் சாட்சி நான் சச்சிதானந்தன் நான் பிரம்மஸ்வரூபன் இது உபசாரம் அல்ல உண்மை அது தனக்கு அன்னியமாய் இருக்கின்றது இருக்கின்ற இந்த இருபத்தி எட்டையும் தான் என்கின்றது கட்டையை கல்லன் என்றார் போலும் பழுதியை பாம்பெண் பாம்பு என்றார் போலும் புத்திர தாராவில் தான் என்றார் போலும் மயக்கமே அல்லாமல் உண்மை அல்ல இது மயக்கம் அதாவது கட்டையை கல்லன் அங்கே ஒரு மந்தாந்த ஒரு தூள் நட்டு வச்சிருக்காங்க இப்பகல்ல இருந்தேன் தூணு தான் அந்த ராத்திரி நேரத்தில் திருடு மாதிரி தெரியும் ராத்திரி என்ன புற இல்லை போற வெளிச்சமும் இல்லை அவங்க மந்தாந்தக்காரன் போயிரு நிற்கிற அந்த மனசை திருடனா இருப்பணும் அப்படிங்கிறது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வாசனை பண்ணாக்கா திருடன் தான் நின்றுக்கிட்டே இருக்க மாட்டேன் ஓடி இருப்பேரம் அது திருடனாக இருக்க மாட்டேங்கிற அப்படி வாசனை பண்ணி அப்படி விசாரம் பண்ணணும் அதனால பொழுதைய படி மந்தாந்தகாரந்தான் புத்திரதார தானின்றார் போல புத்திரதார தான்கிறனு சொல்கிறது உண்டு அபிமானத்தினாலே மயக்கம்தான் பக்கத்து தேர்வுள்ள பாடம் போறவராக இருந்தானா வேலை பிடிச்சிக்கிட்டே போனான்னா என்ன தேர் கழிச்சுட்டு என்னான்னா உட்காரா பாடம் போறேன் என் பொண்டாண்டிக்கு பொண்டாடி வீட்டு இருக்கான் குளிச்சிட்டு போறான் தான் பாவமே அந்த ஒன்று ஏன் வேலை பிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னா வேலை கழிச்சிருச்சு பொண்டாண்டிக்கு அது இவனுக்கு அப்படி அத்தியாசம் ஒன்ன பார்த்து காத்திரம் போய் சிறத்தான் என்றால் போலும்யக்கமல்லாமல் உண் அ காலம் தொடங்க தானல்லவென்று காணப்பட்ட தத்துவங்கள் ஏழு இப்போது இப்படி விவேகம் அறின பின் தானல்லவென்று காணப்பட்ட தத்துவங்கள் இருபத்தெட்டு ஆக இந்த முப்பத்தி அஞ்சு தத்துவங்களையும் அதற்குச் சொன்ன சொல்லப்பட்ட குணங்கள் அடையாளங்கள் கூட காண்கின்ற அறிவானது கடத்தை பார்கின்றவன் கடத்தின கடத்திற்கு புறம்பாகவே இருந்து கடத்தை பார்க்கின்றது போல திருஷ்டாந்தம் களத்தை படத்தை இதெல்லாம் பார்த்து அன்னி மாதிரி நல்லா தெரியுது அப்படி போல அவைகளை அறிகின்றது என்றும் முப்பத்தாறாம் தத்துவமாகிய அதுவே தான் என்றும் அதுவே பரமசிவம் என்றும் அதாவது உதப்புரவாதம் அதுவே தான் தானே அது என்று இப்படி பானம் பண்ணும் பரமசிவம் என்றும் கலக்கமர தெளிந்தவன் என்ன கலக்கம்னா மயக்கம் இல்லாம அர்த்தம் முன்ன கவலை என்னார் கவலை வேறு மயக்கம் வேறு இது பஞ்ச கிளேசம் பேர் அது பஞ்ச கிளேசம் இது மயக்கம் மயக்கம்னா பஞ்சபிராந்தின்னு பேர் அது அவர் நாளைக்கு பார்க்கணும் இது கலக்கம் இந்த பஞ்சபிராந்தி இருக்கக்கூடாது தெளிந்தவனே திடம் தந்தி விரதம் இல்லாம தெளிந்தவனே சிவதர்சனமுடைய ஜீவன் முத்தன் பிரம்ம தர்சனம் அர்த்தம் மொத்த நன்றி சொல்லப்படும் என்று ஒரு தரம் அதனால பஞ்சபிராந்தியை பற்றி நாளைக்கு பார்ப்போம் அதாவது சுரூபாத்தியாசம் சம்ஸ்கர்கத்தியாசம்னு பேர் சுரூபம் ஆனால் தன்னுடைய வடிவம் சம்பந்தமும் ஏற்படுறது சொருபம்னே பேர் சம்ஸ்கர்க சம்மந்தம் மட்டும் இருக்கும் வடிவம் இல்லை சம்மந்தம் படுறதில்லை அதாவது அதில் பழுதையில் பாம்பு இருக்குது பாம்பினுைய சம்பந்தமும் சம்பந்தமும் பாம்பும் பழுதியில் முழுமையாக அத்தியாசமாகுது அதாவது சொருபாத்தியாசம் பேர் பழுதி இருக்க பாம்போட சம்பந்தம் உண்டு அது எப்படி சம்மந்தும் சம்பந்தம் மட்டும்தான் சொருபமாக சம்மந்தம் அடையுது எதனாலன்னு சொன்னால் அதிர்ஷ்டானம் எப்போதும் சொருபமாக அத்தியாசமாகறதில்ல ஆரோக்கியம் சுருபமாக அத்தியாசமாகும் இந்த இலக்கணம் காரணம் அதனால் ஆட்டாந்தத்தில் அந்த ஆத்மாவானது ஆர்வமாகிய இந்த பஞ்ச இருபத்தேழு தத்துவங்கள் பஞ்ச கோஷங்கள்ல சம்பந்த மாத்திரம்தான் உண்டு சொரூபமாக இல்லை இந்த இருபத்தேழு தத்துவங்களும் சொரூபமாகவே அத்தியாசம் அடையும் ஆத்மாவில் அதனாலதான் ரெண்டு ரெண்டே அத்தியாசம்தான் சொரூபாத்தியாசம் என்றும் சம்சர்க்க அத்தியாசம் என்றும் சொல்லப்படும் சம்சர்க்கனால் சம்பந்தம் அர்த்தம் நம்ம அந்த மாத்திரம் ஆக இந்த எல்லாம் சேர்த்தி இதில் முடிக்கணும் அப்படி இருக்கிறதுனால பாரமார்த்திகமாக சொல்வது ஆத்மா தான் அத்தியாசம் சொல்வது இந்த இருபத்திர ஆகவே இந்த விசாரத்தினால் பிரித்து அறிகிறதுனால அவனுடைய பாகுபாடு தெரிகிறது என்று இதுவரைக்கும் சொல்லி முடித்தார் அதன் பிறகு என் பிரமே நான் என்றும் நானே ப்ரோம் என்றும் அபியாசம் பண்ணணும் அது இங்கே கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கார்கள் அவைகளை அறிகின்றதென்றும் முப்பத்தாறாம் தத்துவமாகிய அதுவே தான் என்றும் அதுவே பரமசம் என்றும் என்று சொல்லியிருக்க அதுவே தான் என்றும் தானே என்று மாற்றிக்கணும் அது என்பது பரோட்சமாக இருக்கிற அது தானாக இருக்கிறது தான் அப்ரோட்சிருக்கிற அது பரோட்சமாக இருக்க சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால பரிச்சினத்து பிராந்தியம் பரோட்சத்து பிராந்தியும் போகுதுன்னு சொல்லப்படும் அது என்பது பரோட்சம் இது உரமாக இருக்குது எங்கேயோ இருக்குது அது தன்னோடு சேர்க்கும்போது அது நான் பரோஷமே நான் பிறமே நான் அப்படின்னு சொல்லும்போது பரோட்சம் நீங்கள் அப்ரோட்சமாக இருக்கு நானுங்களே அப்ரோட்சமாக இருக்கேன் அதன் பிறகு நான் அதுன்னு சொல்லும்போது இங்கே பரிச்சின புத்தி இருக்குது சரி அளவு தான் நான்ங்கிற பாவனை இருக்குது இந்த பாவனை நீங்கி எங்கே இருந்த பிரம்மஸ்வரமாகிய அபரிச்சின்ன புத்தி உண்டாகிறது அது சேர்க்கும் போது அதனால் இந்த அபியாசத்தினால பரிச்சினத்தை பிராந்தியம் போய் அபரிச்சின்ன ஞானம் உண்டாகிறது பரோட்சத்தை பிராந்தி போய் அபரோச்சான் உண்டாகிறது என்பது கருத்து இதை விளக்கிறது இதை கலக்கம்னு பேர் அதனால் அதுவே தான் என்றும் அதுவே பரமசிவம் என்றும் கலக்கமர தெளிந்தோனே சிவதரிசனமுடைய ஜீவன் முத்தன் என்று சொல்லப்படுவேன் என்று உத்தரம் இதாக கலக்கம் இந்த கலக்கத்தை தான் இது சுருக்கமாக சொன்னால் இந்த ரெண்டு விளக்கமாக சொன்னால் பஞ்ச பிராந்தி ஐந்து பிராந்திகள்னு சொல்லலாம் ஐந்து கலக்கங்கள் என்ன ஐந்து கலக்கம் ஒரு பாடு சொல்லியிருக்கு நீங்கள் எல்லாரும் சொல்லியிருக்க நித்தனன்று உரைத்தபடியே நிகழ்த்துவன் பிராந்தி ஐந்தினையும் சத்தியம் இந்த சகமணல் கருவிதனஞ்சிடாதுடலை நான் என்னல் கர்த்தபோக்தா தான் அனல் தானும் கடவுளும் வேறன கருதல் சித்துருவாகியிருந்தும் நானாகேன் சிவமணல் சிதாள் அரிய மஞ்ஞாவளால் சொல்லியிருக்காரான் நித்தனன்று உரைத்தபடியே பிராந்தி ஐந்தினையும் நித்தன் பரமசிவன் ஒரு காலத்தில் உத்தியாசம் பண்ணும்போது சொல்லியிருக்காரன் பிராந்தி ஐந்து மயக்கம் அது என்னன்னு சொன்னால் சத்தியம் இந்த ஜெகமணல் இந்த உலகமான சத்தியமாக தோற்றுறது இது ஒரு மயக்கம் இந்த மயக்கத்தை எப்படி போக்கிறதுன்னு சொன்னால் விசாரத்தினால போக்கணும் ஒரு உதாரணம் சொல்லித்தான் விசாரம் சாதாரணமாக விசாரம் சித்திக்காது அவருக்கு ஒரு உதாரணம் இது சத்தியத்தை பிராந்தின்னு பேர் கனக குண்டலம் அதாவது தங்கத்தில் செய்கிற குண்டலம் இருக்க நகை இருக்குது அது தங்கத்துக்கு அன்னியமாக நகை கிடையாது தங்கமே தான் தொட்ட பாகம் போல் தங்கம் தான் அதனால் இப்படி போல் பிரம்மஸ்வரூபத்துக்கு அன்னியமாக பிரபஞ்சம் இல்லை பிரபஞ்சம் இருக்கிறது இப்போ நகை எப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னால் நிமித்த காரணம் அந்த தட்டான்னுடைய சம்பந்தம் அதில் ஏற்பட்டுருக்கு நிமித்த நிமித்தமாக அவன் நிமித்தனால அந்த தங்கமானது அதனுடைய சக்தி நகை சக்தியாக இருக்குது அந்த சக்தி வெளிப்பட்டது வெளிப்பட்டதுனாலே நகையாக தோற்றுறது வார்த்தமாக தங்கமே அது அதே இங்கேயும் இந்த ஜெக பிராந்தி என்று சொல்கிறது பிரமேதான் பிரபஞ்சம் பிரம்மத்தினத்தில் ஒரு சக்தி உண்டு முன்னால் சொன்னார் சுத்த பிரம்மா இருக்குல்ல சரரசாட்சியிடத்தில் அக்னியை சூடு போல் ஒரு சக்தி உண்டும் அது சக்தி வெளிப்படுது அதே மாதிரி கடைசக்தின்னு அப்படிங்கிறது அதுதான் மண்ணே தான் கடன் மண்ணு கனிமாக கடன் கிடையாது பிறகு ஏன் கலாச்சோடுதுன்னா கடசக்தி வெளிப்படுது குலானந்த அண்டம் முதலான நிமித்த காரணத்தினாலே வெளிப்படும்போது சட்டியை விவகாரம் பண்ணுறோம் ஆனால் மண் தான் அது ஏன் தோட்டம் உண்டதில் பிரித்துபுத்தன நகை அதே கண்டல குண்டலம் நகை வளையம் மாதிரி தெரியும் தோற்றது என்ன இப்போ விசாரம் பண்ணோம் சத்தியத்தை பிராந்தி இருக்கிறதுனால அந்த கடம் இருக்க விவகாரம் பண்ணும் காலத்துலேயும் மண் இருக்கிறதுனு விசாரம் பண்ணிட்டோம்னா விவரம் தப்பு இல்லை அது சமயத்தில் யாருக்கும் மண் ஞாபகம் வர்றதில்லை நகைன்னு சொல்லுவாங்க தங்கத்தே இந்த தங்க நகை அப்புறம் மண் சட்டி சட்டின்னு சொல்லுவாங்க மண் கூட சொல்ல மாட்டாங்க சில பேர் மண் சொன்னாலும் கூட சட்டி ஞானம்தான் இருக்கும் வழியே மண் ஞானம் இருக்காது இந்த ரெண்டு திஷ்டாந்தம் இன்னும் தினையாந்தம் சொல்லலாம் இதன் மூலமாக விசாரம் செய்தும்போது பிரம்மந்தான் இருக்கிறத வழியா பிரம்மத்துக்கு என்ன பிரபஞ்சம் இல்லை என்ற ஒரு நிச்சயம் வந்தால் கலக்கம் ஒரு கலக்கம் போச்சு அஞ்சு கழகத்து ஒன்று போச்சு எத்தனை போச்சு ஒன்று போச்சு ஏன் போச்சு அந்த நாலு பிராந்திகளும் பரிசீலனை பண்ணும் அதாவது நித்தனண்ட வாக்கியப்படி நிகழ்த்த பிராந்தியனையும் சத்தியம் இந்த ஜெகமணல் கருவி தனஞ்சிடாத உடலில் நாணயங்கள் இந்த கருவிகள் அந்த கண் கால் காலெல்லாம் இருக்கேன் இதெல்லாம் நீக்கிட்டு பார்த்தோம்னா பிரம்மஸ்வரம் ஒன்றுதான் இருக்குது இது சரீரத்தை நாணங்கிறோம் இது பிராந்தி இது விகார பிராந்தின்னு பேர் அது ஜெக சத்ய பிராந்தி இது விகார பிராந்தி இது விகார பிராந்தின்னு சொன்னாக்கா இது எந்த திஷ்டாந்து போகிறதுன்னா படுதியில் பாம்பு பாம்பு வாசமாக இல்லை அத்தியாசங்களால தான் தோற்றுது அப்படி போல் சரீரமும் அத்தியாசம்தான் வாசமாக ஆத்மாவும் சரீரம் கிடையாது இனி சரீரம் இல்லை இருக்குமே ஆனால் சொப்பட சைடு இருக்கணும் இல்லை சொப்படம் கிடையாது அங்கே ஒரு சைடம் இருக்குது சரி அந்த சைடு அதுவும் இல்லை ரெண்டு சைடில் வாசம் பண்ணாலும் சுலுத்தி இருக்கணுமா சுலுத்தில காணுமா ரெண்டுமே காணும் அப்போ வாசமாக சைடம் இல்லைன்னு தெரியுதா இல்லையா அதனால இது விகார பிராந்தி கரு தனந்திடா உடலை நானென்னல் இது ஒரு பிராந்தி இது படுதீர் பாம்பு இருக்கணும் இல்லையே போச்சு எங்க போச்சு தெரியல அதுவும் தெரியல சொன்னார் மனசானது உள்ளிரு வெளியிருந்து உள்ளே போகும்போது அய்மான் விட்டுக்கிட்டே போகும் சொற்பத்தியை நாடி போகும்போது பிரபஞ்சத்து வரும்போது அய்மானத்தோடு வரும் வெளியில் அதனால தான் சுழித்தி அனுபவம் சொப்பன அனுபவம் உண்டு உள்ளே போவதில்லை அப்போது அய்மான் விட்டு போகுது சோழசீடு அய்யமானம் கிடையாது ஆனால் சோழசீரை பற்றி சிந்தனையும் இல்லை அப்புறம் சொப்பனத்தில் சைதமர் வாரம் இருக்க அந்த அய்யமான விட்டு சுழித்திக்கு போகிறதுனால அந்த அனுபவம் இல்லை சுழித்தில தார் மட்டும் இருக்கிறதா தெரியுது ஆனால் உள்ளே இருந்து வெளியேறு வந்து அபிமானத்தோடு வர்றான் ஜீவன் வெளியிலிருந்து உள்ளே போனால் அய்மானம் விட்டுட்டு போகிறான் விட்டுக்கிட்டே போகிறதுனால எப்படி அய்மானம் இருக்கும் அபிமானம் விட்டாக்க சோதுக்கம் இருக்குமா இப்போ நாம் போருக்கு போகிறோம் எதோ ஊருக்கு போகிறோம் வச்சுக்கோங்க பஸ்ஸு உட்காந்துட்டே தெருவு பார்க்குறோம் பேர் போகிறா வர்றாங்க அவங்களும் நம்ம ஞாபகம் இருக்கா அய்மானம் கிடையாது அந்த இடையில் ஒரு நண்பர் போகட்டோம் செம்மை என விசாரணம் பண்ணும் படிக்கல் எப்படி விலை வெளியாக நல்லா இருக்குது அது செம்பரத்தில் அங்கே இருந்தாக்க அதனுடைய தர்மம் அங்கே அத்தியாசமாக தர்ம தர்மாத்தியாசம் பேரு கேவல தர்மாத்தியாசம் அது என்ன படிக்கும் செம்மையாக இருக்கு என்ன படிக்கும் செம்மையா கிட்டியா அப்படி போல் இங்கே அந்த படிக்கத்தில் எப்படி செம்மை ஆனால் செம்மை அப்படி போல் இங்கே என்ன பண்ணாக்க நான் கர்த்தா போக்தான் அப்படிங்கிறது ஆத்மாவில் அத்தியாசமாக தோற்று ஆத்மாவில் படிக்கிறது போல தச்சியானது வடிவந்தான் அப்படி இருந்தும் கூட அந்த அத்தியாசத்தினாலே படிக்கும் செம்மைன்னு சொல்கிற மாதிரி நான் கர்த்தாபோக்தான்னு சொல்கிறோம் அதனால் அர்த்தம் உலகம் வர போகிறேன் வந்ததுக்கு காரணமாக அதுதான் கர்த்தாபோக்தான் எவன் கர்த்தா வந்தால் போக்தான் அதனால் கர்த்தா பக்தன்மை நீக்கினாக்க கலக்கம் போயிடுச்சின்னு அர்த்தம் அது ஒரு கலகம் போச்சு பிராந்தி மயக்கம் கத்த போத்தான் தானதல் தானும் கடவுள் வேறென கருதல் கடவுள்னா இங்கே கூடசன் அர்த்தம் தான் வேறு கோடத்தன் வேறுன்னு நினைக்கிறோம் கூடசன் இருக்கிறதாக யாருக்குமே தெரியாது வேதாந்திச்சானம் பண்ணும்போது கூடசன் நமக்கு அதிர்ஷ்டான சைதன்யம் ஆரோக்கியமாகிய நமக்கு அதிர்ஷ்டானம் கூடசன்தான் இது வேத பிராந்தின்னு பேர் அதாவது இது எதனால் போகுதுன்னா பிம்பப் பிரதிபவாதம் அந்த விட்டாந்தத்தினால போக்கணும் விசாரணம் பண்ணணும் கண்ணாடியில் முகத்தை பார்க்குறோம் நம்ம முகமாதிரியே தான் இருக்குது ஆனாலும் வாசமான முகம் வராது இதே இருக்கு இதே மாதிரி இருக்கிற முகத்தை நாம் வந்து என்ன பண்ணுறோம் என்னுடைய முகம் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் இந்த முகத்துக்கும் அந்த பிரதிம்பத்துக்கு தான் சம்மந்தம் இல்லையா கண்ணாடிக்கும் பிரதிப சம்பந்தம் கிடையாது என்ன கண்ணாடி தான் தெரியுது கண்ணாடி தூய்மையாக இருக்குமே ஆனால் பிம்பம் எவ்வளோ எப்படி இருக்கு அப்படியே இருக்கும் கண்ணாடி மேடு வரலாம் புள்ளிகள் களங்கள் கரைகள் இருந்தானா அது மொதத்தில் அது இருக்கும் வாசமாக பிம்பத்தில் கிடையாது எந்த கரையும் கண்ணாடி போலாதுனால அது இருக்குது அப்படி போகல பிரதிபிம்ப சைதன்யமாகிய ஆபாச பார்த்துக்கு அந்த கடன் சுத்தம் இல்லாததுனால நான் கர்த்தாபோக்தான் சேர்ந்து போதும் நான் கர்த்தா போகத்தான் கரான் நான் கர்த்தாபோகத்தான் ஞாபகம் அப்படின்னு சொல்றான் வாஸ்தமாக விசாரம் பண்ணி பார்த்தா அந்த கருணத்து செயற்கையினால் வந்ததேட்டான சச்சியான இது கண்ணாடியுடைய கோலாறு வழியமோ அப்படி போல ஐட்டான செய்யணுமா கோடசனுக்கும் ஆரோ விதமாக ஆபாசனாகிய நமக்கும் எந்த விதமான களங்கம் கிடையாது ஒன்றே தான் அது சச்சியானந்தம் நானும் சச்சியானந்தான் அது நித்தியம் போடணும் நான் நித்தியம் போடணும் தான் எந்த இப்படி அபேதம் இது பா சமாதிகள்னு சொல்லுவாங்க வெளியே உள்ளே இருக்கின்ற அதாவது நமக்கு ஐஷ்டாரமாக இருக்கின்ற அந்த கூட நான் வேற இல்லை இப்போ வேறுன்னு சொல்கிறோம் என்ன எதுனால வேறு நான் கர்த்தா பக்தா தான் வேறு கர்த்தா அபோக்தா அரசங்கன் சினிமாத்துலாம் இருக்க நான் கர்த்தா பக்தானு விவகாரம் பண்ணுறோம் நான் இந்த சொத்துக்கு இந்த நாட்டுக்கு இந்த உலகத்துக்கு அதிபதி கர்த்தா அப்படிங்கிறான் அவர்ச்சட்டம் அப்படிங்கிறான் போக்தா நான் வந்தால் எல்லாம் அனுபவிக்கிறேன் எனக்கு இல்லாத என்னையா இருக்கு அப்படிங்கிறான் ஞாதா நான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் கர்த்தா போக்தா அப்படிங்கிறோம் இங்கே அகர்த்த அபோக்த அசங்கன் சினிமாத்துலன்னு பார்க்கணும் நான் அனுபவிப்பதில்லை நான் கர்த்தா இல்லை அகர்த்தா பிறகு எதையா செய்து கரிகரணங்கள் கர்த்தா பக்தா இருக்கு அந்த கரணம் கர்த்தா பக்தா அதில் அகங்காரம் கர்த்தத்துலேயே பண்ணது புத்தி நிச்சயம் பண்ணுது சித்தம் சிந்தனை பண்ணுது மன சங்கல் பண்ணுது அப்புறம் கரிகரணங்கள் சம்மந்தப்பட்டு விவகாரம் பண்ணுது எல்லாவற்றையும் நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிற விசாரம் பண்ண பண்ணால் பேத பிராதி போயிடுது நான் வேறு கடவுள் வேறு கடவுள் என்ன என் கூடசன் நிச்சயம் போயிடுது அது மயக்கம் போகுது இப்படி ஒரு மயக்கம் போகுது அப்புறம் அடுத்தது சித்திருவாய் இருந்தும் நான் ஆகிய சிவமணல் சித்திரு சித்து ஒருவன்னா இப்போ முன்னே வந்து பிரமம் சத்தியம் பிரபஞ்சமித்தியம் கண்டுபிடிச்சோமில்ல அந்த பிரம்மம் இருக்கு அந்த பிரம்மும் இந்த கூடத்தை நான் கண்டுபிடிச்சோமும் இல்லை ரெண்டு பார்க்கணும் அப்ப நான் சித்திரு தான் அறிவடி வந்தான் சாஸ்திரம் சொல்லுது பிரம்ம சச்சிதானந்தம் அப்படின்னா அதே போல் கோடசன் சச்சியானந்தான் சொல்லியிருக்கு ஜீவபிரம ஏகத்துவம் ஜீவனுக்கு அரிட்டான சேதமான கோடசனும் அந்த ஈஸ்வனுக்கு அரிட்டான சேதமான பிரமும் ஒன்றியத்தான் எதனால ரெண்டும் ஒரே இலக்கணம் வேதம் சொல்லுது ஒன்சே சொல்லுது அப்படி இருக்கும்போது நாமே பேதம் பண்ணோம் எது போல் இதுக்கு இது சங்க பிராந்தின்னு பேர் கட்டாகாச மகாசம் ஒரே மகாகாசந்தான் கடத்துக்குள்ள இருக்கு கடத்துக்கு வெளியிலையும் இருக்கு ஆனாலும் கடகாசம் வேறு மட்டாகாசம் வேறு மேகாசம் வேறு கோபாகாசம் சொல்றோம் ஆகாசங்கள் இப்போ இங்கே உட்கார்ந்து இருக்க இத்தனை பேர்களுக்கும் வெவ்வேறு நினைக்கிறோம் இத்தனை பேர் ஒரே பிரம்மன் தான் அரிசா நாம் என்ன பண்றோம் வெவ்வேறு அரிசா நினைக்கிறோம் அந்த கூடத்தன் ஒவ்வொரு கூட உண்டு சட்டிக்குள்ளே கடமை ஆகாசம் இருக்க மாதிரி விசாரதிஷ்டிக்கு ஒரே ஆகாசந்தான் மனத்துக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் ஒரே ஆகாசத்தில் இருக்கும் அதே போல் ஐட்டான சேனமாக ஒரே பிரம்மத்தில் தான் இருக்கும் விசாரதிசையில் தெரிகிறது இல்லை இது மட்டுமா உலகம்புராஜ் ஈழ பதினாலாவது ஒரே பிரம்மந்தான் அதனால் கடம் ஆகாச பிரிக்க முடியாது ஏன்னா இது பிரிவி தத்துவம் ஆகாசம் சோளம் அதனால கடை ஓட்டுக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கு அப்படி இருக்கும்போது கடத்து உள்ளேயும் கடத்து சுத்தி இருக்கிறதும் ஓட்டு ஆகாசம் எல்லாம் ஏகம் தான் இதை நீங்க பரிசீலனை பண்ண முன்னா ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க வெந்நீர் ஊற்றுங்க ஊற்றுன பாருங்க அந்த கீழே ஏற தாக்கம் ஓட்டம் இல்லை நல்லா இருக்கு சரி கொண்டு வெண் வெந்நூறு ஊற்றுங்க வெந்நீர் ஊற்றுனா சூடாக இருக்கும் தண்ணி ஊற்றுங்க ஜீலாயிரம் தொட வேணாம் அது காற்றே அடிக்கும் ஊற்றும் போது அந்த ஒரு விதமான ஒரு வேக காட்டும் பரிசீலனை பண்ணி பார்த்துக்குவாங்க சிதற பாலர் ஏ சிதர் புத்தி சிதறி செய்தி புத்தி ஒரு இல்லாத அஞ்சான்ட பார்க்கலாம்னு சொல்கிறேன் இந்த ஐந்து பிராந்திகள் ஞானிட்டு இல்லைங்கிறார் நித்தனன் உரைத்த வாக்கியப்படியே பிராந்தி ஐந்தினையும் நிகழ்த்துவன் பிராந்தி ஐந்தினையும் சத்தியம் இந்த சகமணல் கருவிட நில உடலை நான் என்றல் கத்த போத்தான் தானல் தானும் அரியே என்று மையவாளர் சொல்லியிருக்கார் அப்படி போல இங்கே சொல்றார் அதுதான் சொல்றது அந்த முப்பத்தாறாம் தத்துவமாகிய அதுவே தான் என்றும் அதுவே பரமசிவம் என்றும் கலக்கமரன் அதுதான் பஞ்சபிராந்தி ஐந்து விதமான கலக்கங்கள் ஒண்ணு கூட இருக்கப்படாது கலக்கமர தெளிந்தவனே தெளிவு அரைக்கணும் சந்தேவரதம் இல்லாம அர்த்தம் சிவதர்சனமுடைய அவன் தான் பிரம்ம தர்சனம் பெற்றவன் ஜீவன் முத்தன் ஜீவித காலத்தில் விடுபட்டவன் என்று சொல்லப்படுவேன் என்ற உத்தரம் இப்படி இதற்கு குரு சிசியன்காரத்தை பதில் சொல்லி முடிச்சார் என்று சொல்ல முடியாது இப்படி பிரமமே தான் மற்ற முப்பத்தி தத்துவங்களும் தமக்கு அந்நியம் என்றும் பிரித்தெரியாத அறிவியல் என்ன இது அஞ்ஞான காலத்தில் பிரிக்க தெரிய முன்ன சொன்னார் எப்போது தானாயக தத்துவம் ஒன்று எப்போ தனக்கு அன்னிமாரி தத்துவங்கள் ஏழு தானாவது தனக்கு கனிவார்த்தத்துக்கு இருபத்தெட்டுன்னு முப்பத்தாறு சொல்ல இப்படிலாம் பிரிச்சு பார்க்க காரணத்தினாலே ஐவேகள் ஏதோ ஐவேன்னு பேர் ஆங்கார கிரந்தையினாலே ஆங்காரம் ஆனால் ஐவானம் செய்கிற ஏதோ அது ஆகாரம்னு பேர் ஆசை தான் உலகத்தில் பந்தத்துக்கான ஆசையும்தான் பெரியவர்களாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராவியர்க்கு அவானிப்பின் அன்னிலையை பேராவியர்க்கே தெரிவு கொண்டார் எ குறையாவது ஆசையாது ஆறாவயற்கை திருப்தியே வராதா ஆசைன்னு ஒன்று இருந்தாக்கா அது திருப்தியே படாது ஆசை ஒன்று இல்லைன்னா திருப்தி வரும் எந்த பொருளிலும் ஆசை இல்லாமல் இருக்கும் இருப்பாங்க ஒரு பொருள் வேணும்னு நினச்சிடுங்க திருப்தி வராது சஞ்சல் படிக்கிட்டே இருக்கேன் கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும் அதை வாழ்த்து அது வந்தாக்க அவ்வளோதான் பெரிய மதம் பெருமாதம் முன்னிலையில் வந்து சேரும் சந்தோஷம் டாக்டர் அதனால் ஆசையே வைக்கப்படாதுன்னு சொல்கிறார் ஆசையே துக்கத்துக்கு அது இப்படி சொன்னால் விவகாரம் இப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டால் ஆசையில் ஆசை வைக்கப்படாது கடவில் ஆசிரிக்கணும் கடைநித்தமாக எந்த வாரம் பண்ணலாம் நாட நடிகர் போல் அல்லது கூலிகாரம் போல் சொல்லறில்ல கூலியாரின் வேலையின் ஒப்புவாருன்னு கூலியால் கூலியாளுக்கு என்ன இருக்குது காலையில் வந்தாக்க பொழுது போனால் போகும் போவோம் அந்த காலத்தில் சூரிய அதி பெருமே தான் என்றும் மற்ற முப்பத்தைந்து தத்துவங்களும் தமக்கு அந்நியம் என்றும் பிரித்தெரியாத ஐவைகள் ஆங்கார கிரந்த ஆங்கார அபிமான தான் கட்டுப்பட்டுருக்காங்க புத்திரதாராதிகள் தபிக்கின்றதை தாம் தபிக்கிறோம் என்கிற மூடகரம் போல அதான் புத்திர மூடகரம்னா மூடச்செய்கை அல்லது மூடக்கழுதின அர்த்தம் உண்டு கழுதி உண்டு கரம் கண்ணக்கையின் அர்த்தம் உண்டு செய்கை எடுத்து நோக்கி வச்சுக்கலாம் மூடச் செய்கை என்ன வச்சுக்கலாம் அதான் என்னன்னா இங்கே வந்து காய்ச்சல் வச்சான் காய்ச்சல் காய்ச்சலும் போனான யாருக்கு காய்ச்சல் என் பொண்டாட்டிக்கானு ஆட்ட உனக்கு காய்ச்சல் என்ன ஊசி ரெடி பண்ணுறேன் உனக்கு பொண்டாட்டிக்க சரி போக போகலாம் அப்படின்னு டாக்டர் அப்படி போகல பொண்டாட்டி ஆத்மா மகன் இதெல்லாம் மூடச்ச பேர் அதே போல் கழுது கட்டவும் இல்லை அவுக்கவும் இல்லை பாவனை பண்ணானா அது கட்டி போகிறதாக பா அது பானு பண்ணிக்கிட்டது அப்புறம் அவுக்காமே ஓட்டினும் போக மாட்டேங்குதுதான் அவுக்குற மாதிரி ஒரு பானம் பண்ணானா போகுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூலகாரம் பேர் அப்படி போல் இந்த இருபத்தெட்டினுடைய தொழில்களையும் தம் தொழில் என்றும் மயங்கியுள்ள வழியினாலே இந்த இருபத்தெட்டு நாள் ஆரோக்கப்பட்டால் சம்பாதிக்கப்பட்ட அர்த்தம் புண்ணிய பாவங்களினால் கட்டுப்பட்டு அயிமானத்தினால்தான் புண்ணியபாவம் கட்டுப்பாடு அப்போ அரிமானம் இல்லைன்னா கட்டுப்பாடு இல்லைன்னா அப்பவும் புண்ணியபாவம் உண்டு கட்டுப்பாடு இல்லை கட்டுப்பாடு எப்படியா நடக்கும் இவ்வாறு நடக்கும் கட்டுப்பட்டு அந்த கர்மத்தின்படியே ஜனன மரணம் சம்சாரத்தில் அடிபடுகிறோம் என்று மயங்குவார் இது அஞ்ஞான காலத்தில் வர்றது அய்மானம் அகங்கார கிரந்தி ஆனால் பிரம்மசேதன்யமே தான் என்றும் மற்றும் முப்பத்தி ஐந்தும் தான் அல்லவென்றும் தெளிந்த விவேகியானவனும் திடையானிருக்கான் அவனுக்கு எப்படி இருக்கணும்னா அகங்கார கிராந்தி அட்டபடினாலும் இந்த இருபத்தி எட்டினுடைய தொழில்களையும் நான் செய்யவில்லை என்றும் இந்த இருபத்தி எட்டும் பூசிக்கின்றதை நான் புசிக்கவில்லை என்றும் இடப்படத் தேவையை மயக்கமற்றே இருக்கின்றபடியாலே இந்த இருபத்தெட்டினாலும் ஆர்டிக்கப்பட்ட புண்ணியபாகன் என்று விடுபட்டு கடனாலே ஜ மரணாதிசாரம் இல்லாமல் முத்தனாய் பிரனுக்கும் இந்த புண்ணியபாவம் இருக்கு புண்ணியபாவத்தினால சோதுக்கம் உண்டு ஆனாலும் பாவன் இப்படி செஞ்ச நான் செய்யல நான் அகர்த்தான் இதை அனுபவிக்கிறது நான் அபோக்தான் அசங்கன் சிம்மாத்திரன் என்று நிச்சயம் அது போயிடுச்சு ஜீவனும் அவித்தையும் போயிடுச்சு பிரிஞ்சு போச்சு அது பிரிஞ்சு போனதுனால அப்போ எது அனுபவிக்குது அதை ஜீவன் அனுபவிக்கிறான் நான் ஜீவனுக்கு சாட்சியம் அதுதான் ஜீவசாட்சி ஜீவனுக்கு சாட்சி அப்போ ஜீவன் மே இல்லையா நான் ஜீவன் முத்தன் இப்போது இப்போ விடுபட்டாச்சு பின்னிபானுடா வருது அது பிரார்த்தனை சார் வரும் விஞ்சின பிரார்த்தனை அனுபவத்தை தீரும் எது அனுமதிக்குது கரிகரணங்கள் சிதாபாசன் அவனுக்கு முன்னே அபிமானம் இருந்தால் அவனுக்கூட போ அபிமானம் கிடையாது அதனால விவேக வைராக்கியங்கள் இருக்கிறதுனால சீதா பாசன் அபிமானம் இல்லை சாட்சிக்கு கொஞ்சம் கூட அபிமானம் எப்போதுமே இல்லை சீதா பாசன் ஒரு காலத்தில் வந்து போச்சு சாட்சிக்கு எப்போதும் இல்லை அதான் சாட்சியாக இருக்கிறதுனால எனக்கு அபிமானம் கிடையவே கிடையாது அபிமானம் இல்லாத காரணத்தினால அது இருபத்தி ரெண்டு நாளும் சம்பாதிக்கப்பட்ட உண்ணிய பாவங்கள் எனக்கு இல்லை அதனால் வரக்கூடிய சோதுக்கங்கள் எனக்கு இல்லை நான் சர்வசாட்சி பந்தப்பட்டவன் இல்லை விடுபட்டவன் அப்போ அதனால தான் ஜீவன் முத்தனாக இருக்கிறேன் பிரமசீ தினமாக இருக்கிறேன் என்று நிச்சயம் பண்ணுறான் அந்த நிச்சயம்தான் திடஞானம்னு பேர் தினமாயிருந்தால் திடஞானம் அது மாதிரி அதில் ஞானி நானா ஜீவாக்கடல யாராவது பாரா இந்த பேராவில் அஞானி நிலையும் ஞானிலையும் சொல்கிறார் ஞானமிழந்த ஆறு பிரகாரமாக சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளன என்றதை விளக்கிறார் ஆகவே ஞானநிலை ஐஞான நிலை என்னன்னா அஞ்ஞானிகள் அந்த இருபத்தி எட்டு நாள்லையும் சம்பாதிக்கப்பட்டன அர்த்தம் புண்ணியபாவங்கள் புண்ணியபாவம் சார் மிஸ்ரமும் சேர்த்திக்கணும் தனித்த புண்ணியம் மேல்வங்களில் செலவு பண்ணிவிட்டு தனித்த பாவ நரவுங்களில் செலவு பண்ணிவிட்டு மீசரம் கலப்பிருக்கே அது பூலோகத்துக்கு வந்து மனிதனாகவோ மிருகமாகவோ பிறந்து அனுபவிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு இது அஞ்ஞானியுடைய நிலை இத்தகைய அஞ்ஞானிகள் அவள் அவருடைய புண்ணிய பாதத்துக்கு ஏற்ப விவகாரம் பண்ணுறது காரணம் தான் காரணம் என்ன அகங்காரம் நான் கர்த்தா போக்தா என்று அபிமானம் தான் இதை ஆங்க ஆரம்பியா இருக்கு இதற்கு துணையார்கள் தான் தர்பம் டம்பம் தன்னை மெச்சலே டம்பம் தான் பெரியவன்டாங்க தர்பம் நான் பெரியவன் நம்புற எண்ணம் இல்லாம இருக்காது எல்லாருக்கும் இருக்கு ஆனால் எதில பெரியன்